ஒருவர் விரும்பினரணம் அவரிடம் வரட்டும் மேலும் தன்னிடம் மக்கள் அன்புடன் நடந்து கொள்வதை விரும்புபவர் அவரும் மக்களிடம் அவ்வாறே நடந்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு நான்கு நான்கு குறிப்பு அதிகாரம் பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்ற பாடத்தின் கீழ் உள்ள அறுநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீசின் ஒரு பகுதியாகும்